அகர முதல எழுத்தெல்லாம் பகவன் முதற்றே உலகு மறுவுக மாசற்றார் கேண்மை ஒன்று ஈத்தும் ஒருவுக ஒப்பிலார் நட்பு நட்பாரதல் அதிகாரத்தில் இது பத்தாவது குரட்பா இங்கே என்ன சொல்லுகிறார் மாசற்றார் கேண்மை மறுவுக மாசு அற்றார் மாசு அற்றனா மனசுல மாசு இல்லாதவர்கள் மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தரன் சொன்னார் இல்லையா அரண் சொன்னார் அங்க மாசுகள் என்னங்கிறதும் குறிப்பா சொல்லப்பட்டது அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்காய் இயன்றது அப்படி பொறாமை கோபம் கடுமையான சொற்களை சொல்றது பேராசப்படுறது இதெல்லாம் இல்லாதவர்கள்தான் மாசற்றவர்கள் என்று சொல்லப்படுகின்றார் கேழ்மைனா நட்பு உறவு மறுவுக அப்படின்னா எப்படியாவது ஏற்கனவே சொன்னார் கொடுத்தும் குழல் வேண்டும்னார் அப்படி எப்படியாவது அவர்களுடைய நட்பை நாம் சம்பாதிக்க வேண்டும் மாசற்றார் கேழ்மை மறுவுக அது மாத்திரமில்லை ஒப்பிலார் நட்பு ஒன்று ஈத்தும் உருவுகங்கிற அதாவது தகுதி இல்லாதவர்கள் உயர்ந்தவர்களுடைய பண்போடு ஒத்துப்போகாதவர்கள் இப்போ ஏற்கனவே சொன்னார் இல்லையா மாசற்றார்ன்னு அப்படி மாசற்றாரோடு ஒத்துப்போக முடியாத குணங்கள் அதாவது பொறாமை இருக்குது கொஞ்சம் பேராசை இருக்குது கடுமையாக பேசக்கூடிய குணம் இருக்குது கோபப்படுறது இதெல்லாம் இருக்கிறவருடைய நட்பை நம்ம தெரியாமல் அவர்கிட்ட இருந்து அவரை நட்பாக கொண்டிருந்தா கூட உடனே கொஞ்ச நாள் கழித்து அவருக்கு ஏதாவது கொடுத்தாவது விளக்கிறணும் அப்படிங்கிற ஒப்பிலார் நட்பு ஒன்று ஈத்தும் அவருக்கு ஏதாவது கொடுத்தும் ஒருவுக ஒருவுகன்னா விட்டுவிட வேண்டும் அந்த நட்பை விட்டுவிட வேண்டும் ஆகவே இதனுடைய சாரம் இந்த நட்பாரதனுடைய சாரம் என்னன்னா நல்லவர்களுடைய நட்பை எப்படியாவது கஷ்டப்பட்டாவது உருவாக்கி அதை பாதுகாத்துக்கோ குணம் இல்லாதவர்களுடைய நட்பை எப்படியாவது விட்டு விடு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கூடவே கூடாது வேண்டவே வேண்டாங்கிற செய்ன்றி அறிதலில் ஆறாவது குரட்பாக பார்த்தா தெரியும் இதே மாதிரி மரவர்க்க மாசற்றார் கேண்மை துறவர்க்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு அப்படின்னு அதாவது மாசற்றார் கேழ்மையை மரவர்க்கிற மாசில்லாதவர்களுடைய உறவை மறக்காதே அதே மாதிரி நமக்கு நல்லதை செஞ்சவங்களை எந்த காரணத்தில கொண்டும் விட்டுறக்கூடாது துறவர்க்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு இந்த குரட்பாவை ஒப்பிட்டு பார்க்கலாம் அங்கே மரவர்க்கன்னார் இங்கே மருவுகங்கிற அதாவது நன்றியறிதல் விஷயத்தில் சொல்கிற ஆக நல்லவர்களுடைய நட்பை விடக்கூடாது மாசற்றார் கேழ்மையை மறக்கக்கூடாது என்று அங்கே சொன்னதையும் இங்கே சொல்லியிருக்கிற இந்த குரட்பாவையும் ஒப்பிட்டு பார்த்து நாம் நட்பின் விஷயத்திலே எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பெரும்பாலும் பத்தாவது குரலில் உடன்பாட்டு முறையும் எதிர் முறையும் சொல்லி முடிப்பர் அப்படிதான் தான் நம்ம நிறைய பார்க்குறோம் செயற்பாலதோறும் அறணே ஒருவருக்கு உயர்ப்பாலதோறும் பழி கடைப்பிடிக்க வேண்டியது அறம் கடைப்பிடிக்கக்கூடாதது பாபம் அதர்மம் அப்படின்னு சொல்லுவார் உயர்ந்தோரின் ஒழுக்கத்தோடு ஒத்துப்போகக்கூடிய குற்றம் இல்லாதவருடைய நட்பயையே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் உயர்ந்தவர்களுடைய பண்போடு ஒத்துப்போகாதவருடைய நட்பை அறியாமல் நாம் கொண்டுவிட்டாலும் கூட அவர் விரும்பிய எதையாவது கொடுத்து அந்த நட்பை நாம் விட்டுவிட வேண்டும் குற்றமற்றவர் நட்பை ஏற்பதும் குற்றமுடையோர் நட்பை பொருள் கொடுத்தேனும் விளக்குவதும் வேண்டும் நட்பை கொள்ள வேண்டிய முறையும் நட்பை விலக்க வேண்டிய முறையும் இந்த குரட்பாவிலே அருளப்பட்டிருக்கிறது பரிமேலிழகர் சொல்லுகிறார் உலகோடு ஒத்து குற்றமற்றார் நட்பினையே பயில்க உலகோடு ஒத்தல் நட்பினை அறியாது கொண்டார் ஆயின் அவர் வேண்டியதொன்றனை கொடுத்தாயினும் விடுக இங்கே உலகத்தோடு ஒப்பங்கிற உலகத்தோடு ஒட்டன்னா பெரியவர்கள் அர்த்தம் மகான்கள் ஈக்குவலாக இருக்கணும் அப்பேற்பட்ட நட்பு தான் வேணுங்கிறது அர்த்தம் உலகத்தோடு ஒத்து குற்றம் இல்லாதவர்களுடைய நட்பு இகலோகத்திலையும் பரலோகத்திலையும் அடுத்த உடம்புலேயும் நன்மையை கொடுக்கும் இருமை இன்பமும் தரும்னர் அதனால் அதை மறுவுக அது எப்படியாவது அதை சார்ந்திருக்க முயற்சி செய்கன்னு அர்த்தம் அதற்கு நேர்மாறானவர்களை அவர்களுடைய நட்பு துன்பமே தருவதால் அந்த துன்பத்தை கொடுக்கறத எதையாவது கொடுத்தாவது அதை முற்றிலும் விட்டுடணும் அப்படின்னும் இந்த இரண்டையும் அழகாக தொகுத்து சொல்லியிருக்கிறார் இந்த கருத்துக்களை நாம் உள்வாங்கிக் கொண்டு நம் வாழ்க்கையை மயமாக அவைகளை ஆக்கிக் கொள்வோம் ஆகவுக மாசற்றே ஒன்று ஈத்தும் நட்பு அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதனேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள்